அத்தியாயம் நூற்றி பன்னிரண்டு எஹ்லாஸ் உள தூய்மை அளவற்ற அருளாளனும் நிகரட்டன் உடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹ் ஒருவன் என கூறுகிறார்கள் அல்லாஹ தேவைகளற்றவன் யாரையும் அவன் பெறவில்லை யாருக்கும் பிறக்கவும் இல்லை யாரும் இல்லை